அங்க பழம இது கைலை அதனாலும் இந்த மாதிரி ஒளி தூய்மையாக இருக்கிற நல்ல அருமையான நடன ஒளி காதல் நல்ல பாடல் ஒளி காதல நரம்புகளுடைய யாழ் ஒழி வீணை ஒளி இதெல்லாம் காதல யானைகள் ஆங்காங்க இருந்து பிடிக்கிற ஒளி காணப்படும் அருவிகள் வரைந்த ஒலிக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒலிகள் தான் என்று மலையை சார்ந்து இதில் ஒரு அருமையான ஒரு அருமை செய்தார் திருவிழா பாலத்தை சொன்னா இந்த நோக்கத்தோடு படித்தால் ரொம்ப அருமையான ஒரு கருத்து இப்ப என்னென்ன அந்த ஒலிகள் இருக்கின்றன ஒரு பட்டியல் போட்டார் இந்த ஒலி என்ற சொல்லை குறிப்பதற்குரிய என்னென்ன சொற்கள் உண்டு அவற்றையெல்லாம் பெய்தார் எனவே ஒலி என்பது குறிப்பதற்குரிய தமிழர்கள் இருக்கிற வேறைய சொற்கள் என்னென்ன ஒரு ஐந்து ஆறு சொல் சொன்னார் எனவே சொல் பட்டியலும் சொல்பியார் ஒளி அறவின் ஓசையினாலும் ஒளிதான் மூழாவாத சும்மையினாலும் ஒளிதான் சும்மை இதெல்லாம் அரிய சொற்கள் இலக்கியத்துலதான் சுமைனா ஒலின்னு தெரியும் இல்லன்னா சும்மை ஒண்ணு தெரியும் ாலும்லிாயம் ஒளிதான் இங்கே ஒலி என்னும் ஒரு பொருளை குறிப்பதற்கு தமிழ் தமிழ்ல என்னென்ன சொற்கள் உண்டோ அத்தனையும் தூர்த்த அப்ப இனிமேல் ஓதை என்று வந்தால் இனிமேல் சும்மை என்று வந்தால் இனிமேல் அறவம் என்று வந்தால் ஒலி என்று கொள்க என்று தமிழ் பயிற்சிக்கும் ஒரு அமைப்பாக அமைத்த இவை எல்லாம் நிரம்பி இருக்கும்படியான கைலை மலை திருக்கயிலாகம் என்று சொன்ன இனிமேல் ஒரே ஒரு பாட்டு அதை முடித்தால் நம்ம மேல போலாம் ரொம்ப அருமையான பாட்டு அதை நாம் நினைக்க வேணும் இப்போ மலைன்னு சொன்ன இன்னைக்கு திருவண்ணாமலையை சுற்றி இப்படிப்பட்ட ஞானிகள் வீட்டிற்கிறார்கள் என்று ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது அதனால தான் பெரும்பாலும் திருவண்ணாமலையே அந்த கிரிபிரதட்சணம் பதினாலு கிலோமீட்டர் இருந்தாலும் அது ஒரு முறையாவது வர வேண்டும் என்று சொல்லுகிறான் இப்பொழுது நிறைமதி நாளில் வந்து கொண்டிருக்கிறாங்க நிறைமதி நாள் பௌர்ணமி நிறைய கூட்டம் சார் இரவெல்லாம் போயிட்டு இருக்காங்க நடந்தோம் அது காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி மத்தியானம் ஒன்றரை மணிக்கு வந்தோம் இவ்வளவு நேரம்லாம் வேண்டியதேங்கிறாங்க நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் தான் போதும் மணி நேரத்தில் வந்து நான் மூணு பன்னெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அளவா நான்குன்னா பதினாறு கிலோமீட்டர் ஆனால் நாலு மணி நேரத்தில் வந்துருவாங்க அப்படி வருகின்ற பொழுது இந்த அது போல பழனி அது போல நம்முடைய தத்தனகிரி இது போல இருக்கிற மலையை வந்து வளம் வருவதற்கு அது பொதுவாக திருக்கோயில் வளம் வருவதில் அந்த திருமூர்த்தம் உள்ளே இருக்கிற மூர்த்தியை வளம் வருகிறோம் இங்கே வருகின்ற பொழுது மூர்த்தியும் அதிலே சுற்றுப்புறச் சூழலாக இருக்கிற அந்த மலையையும் வளம் வருகிறோம் அதனால் நல்ல நறுமணம் மிக்க அந்த காற்று ஆங்காங்கு வீட்டிலிருந்து அருள் பெற இருக்கின்ற தவமுனிவருடைய அந்த ஆசி நமக்கு தெரியாது யாது நல்ல புதராக இருக்கும் நிட்டு ஓடி இருப்பாங்க நான் வள போது அவரையும் சேர்த்து வள தெரிந்தோ தெரியாம இருக்கும் உண்மையான அந்த அருட்பார்வை கிடைத்தால் நல்லது இல்லையான அவருடைய திருமேனி மேல் பட்ட காற்றுப்படும் ரொம்ப நல்லது திருமேனி மேல் பட்ட காற்றுப்படுவதே நல்லது அது ரொம்ப அருமையாக அருணகிரநாதர் உழுதில உனதியியல்கோடு உரைத்திலன் பல மலர்கொடு உன் அடியினை உறப்பணிந்திலன் ஒருதவம் இளன் உனது அருள் மாறாது உளத்துள் அன்பிலன் உறைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகரமும் வரம் வளம் வருகிறன் உன் சிகரம் வளம் வருகிறன் மனமகிழ்ச்சியோடு வரும் அந்த மலை வளம் வரும்போது ஒரு புண்ணியை கிடைத்தது இது வரை நம்ம கிடைக்கவில்லையே இது மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடும் நல்ல முழுகப்பெருமானுடைய மலைன்னு சொன்னால் நல்ல திருமுருகாட்டுப்படை அல்லது கந்தவழியன்பா போன்ற அந்த நூல் அருமையான நூல்களை ஓதிக்கொண்டு வந்தால் மிகச்சிறப்பு திருமுருகாட்டுப்படை ஓதிக்கொண்டு வந்தோம்னா அது நல்லா கொஞ்சம் தொடங்கும் போது கொஞ்சம் வெறும் நேரம் பாறை வரும் கொஞ்சம் ஒன்றி வந்துட்டோம்னு சொன்னால் நம்மை மறந்துடும் அப்படி எல்லாம் இருக்கும் அதே ஓப்பொடு உன் புகழ் துதி செய்ய விலைகளன் வெறுப்பொடு உன் சிகரமும் பலம்பரிகளும் இதெல்லாம் நான் செய்யலியே என்று சொல்றேன் செயலியே அப்படி செய்யாமல் யார் காத்துக்கிட்டு இருக்கே நம்மால் காத்துக்கிட்டு இருக்கா எருமை வாகனத்துக்கு மேல எதுக்குன்னு தெரியும் இப்படி எல்லாம் அதுக்கு நான் எனவே இந்த அமைப்பில் நல்ல ஞானியர்கள் ஆங்காங்கு கைலை மலையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அந்த ஞானிகர்கள் மேனி எப்படி இருக்கும் திருமேனி எப்படி இருக்கும் என்று சொன்னார் அருமையாக வல்லவழே அணிந்திருப்பார் முழுநீர் அடியேன் என்றார் சுந்தர்மன் சுவாமிக்கும் அடியேன் என்று ஆகவே திருநீற்று முழுமையாக தன் திருமேனியில் அணிந்திருக்கிறார்களே அவர்கள் முனிவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆகவே அவர்கள் மேலே ஒரே அந்த திருநீற்று ஓடி இருக்கிறது இது ஒன்று சரி இரண்டாவது அந்த மாதிரி அந்த முருகனை அந்த பெருமானி தியானம் செய்கின்ற பொழுது தன் உடம்பையோ உள்ள உடம்பும் அசையாம இருக்கணும் உள்ளமும் அசையாது உடம்பு அசையாமல் இருப்பதையாவது கொஞ்சம் நிறுத்திப்பான் இந்த உள்ள அசையாது இருப்பதை அவன் அருள் வரணும் சிந்தையை அடைக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிதுகான் தாய்மானார் எல்லாத்தையும் செய்திடலாம் போலது சுவாமி இந்த சிந்தையை அடைக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிதுகான் அதை அடைக்க உருவப்படுத்தி ஒன்றையே நினைவுமாற செய்வது எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது அதைத்தான் எழு பரிமையல் செயற்க செய்வார் பெரியர் என்பதற்கு செயற்கை அரிய செய்ய என்ன என்ன பெரிய மலைய இருக்கிற கள்ளிக்கிறத அல்லது மற்றவர்களால் தூக்க முடியாத பரிமையகன் மனம் பொறிவழி போகாமல் அசைவர நிற்பது எது அது செயற்கறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கை உரிய செய்கலாக உண்மை செய்யாது அது செயற்கை அறிய அறிய செய்வார் புறம்போக்காமல் உள்முகமாக நிறுத்தி அதையும் பெருமானையே நினைவுமாறு செய்வதற்கு உள்ளம் உடல் ரெண்டு ஆசையாக இருக்கும் எனவே இது இரண்டாவது மூன்றாவதாக என்ன இருக்கும் இப்படி செய்கின்ற பொழுது தன்னுடைய மனதில் நினைத்திருக்கின்றே கண்கள் தண்ணீர் தாரதாரையா வந்திருந்தார் இதுதான் முனிவருடைய நிலை எப்படி வந்தது இந்த கைலை மலை தன்னை சார்ந்திருப்பதனால் தன்னுடைய நிலையை அந்த முனிவர்களுக்கு கொடுத்து விட்டுதான் அதுக்கு என்ன பேர் கேட்டா சாரூபியம் பேர் சாலோக சாமீப சாரூபமும் என்கிற இந்த சரியில் நின்ன சாலோகம் அப்புறம் கிரியைக்கு பயன் யோகத்துக்கு பயன் ஞானத்துக்கு பயன் என்று சொல்லிவிட்டு அந்த நான்கு பதிவு அந்த சாரூபம் என்பது கேட்டால் தன்னுடைய உருவத்தை அப்படியே கொடுத்துருவது அதான் சாரூபம் என்று இருக்கு இப்ப கைலை மலை தன்பால் இருக்கின்ற அந்த முனிவர்களுக்கு தன்னுடைய நிலையை அப்படியே கொடுத்துருக்குதான் அப்படியான இப்ப என்ன பண்ணணும் ரெண்டு ஒப்பீடு பண்ணணும் கைலை மலை எப்படி இருக்கிறது அப்படின்னாரு வெள்ளபடியேனு இருக்கு ஏன் அந்த வெண்பனி மூடி இருப்பதனால முனிவர்கள் எப்படி இருக்கிறாங்க திருநீர் அணிந்து வெள்ளப்படையேனு இருக்கிறாங்க அப்ப தன்னுடைய நிலைமை அப்படி கொடுத்துருக்கோம் ஒண்ணும் மலை எப்படி இருக்கும் இமயமலை அப்படின்னாரு அசையுமா அசையாது அதுபோல இவர்களுக்குள்ள அசையுமா அசையாது எனவே அசையா தன்மையை கொடுத்திருக்கிறார் மூன்றாவது அந்த மலையிலிருந்து என்ன வரும் அருவி வரும் இந்த தவமொழி கண்ணிலிருந்து என்ன வரும் கண்ணீராகி அறிவி வரும் எனவே இமயமலை தனது சாரூபியத்தை அப்படியே மனிவர்களுக்கு கொடுத்ததுங்க இமயமலை வெந்த நீற்றோலி வெண்மையும் மலையும் வெண்மை இவர்களுடைய உடம்பும் வெண்மை அவனை பெருமான் நினைந்தவன் அப்படியே அசைவற்று இருக்கிற அந்த மனசு ஒரு ஒரு ஞானசம்பந்த தேவாரத்துல முதல் தோல்டைய சபி என்கிற பதிகத்தில திருக்கடை காப்பில ஞானசம்பந்தர் தன்னை பற்றி குறிக்கிற இடம் இந்த ஒன்று ஒரு நெறிய மனம் வைத்து நிற சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வி தேர்தல் எளிதா தொழிலேசையில் கடைசி பாட்டு திருக்களை காப்பு ஞானசமுந்தருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு கிடைத்ததா ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் ஒரு நெறிய மனம் ஒன்றையே பற்றியிருப்பது அப்படிப்பட்ட திருவுள்ளம் வாய்ப்பது அந்த உள்ளத்தை ஒருமுடிப்படுத்துலா உள்ளது மூன்றாவது அருவி வந்த கண்களும் கண்ணீர் வந்த கண்களும் அல்ல அருவி வந்த கண்களும் இந்த அருவி வந்த கண்கள் சொன்ன உடனே ஒன்றை நாம் நினைவு கொள்ளாமல் இருந்தால் பாவத்துக்குள்ளாகும் திருநாவுக்கரசர் பெருமான் தில்லையை வணங்குகிறாராம் தில்லைப்பதிக்கு போகிறார் இதோ இப்பொழுது தில்லைப்பதி அங்கிருக்கிற அந்த திருவீதி அந்த திருவீதியை சேர்க்கிறார் பெருமான் சிவமே நிலவிய திருவீதி என்று சொல்வார் அல்லவா அந்த திருவீதி எதை கேட்டா சிவமே நிலவிய திருவீதி அந்த சிவத்தன்மையே பொருந்தி இருக்குமா திருவீதியில் கூட அந்த வீதியில் கூட அதனால் திருவீதி என்ன இங்கேதான் பெருமா நிலைந்து நினைப்பு வந்த உடனே இவர் வந்து சொல்லிகிள்ள நடக்கலையா அந்த பாரு அப்படி அப்படி திருவீதி நினைப்பு வந்த உடனேயே கை தானா நேரா மேல போட்டு சைக்கலா பெருமா இப்படித்தான் அடுத்த ஆட்டத்தில் ஏழாம் நூற்றாண்டு நிகழ்ச்சி ஐந்து நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சேக்கணார் பெருமான் அப்படியே ஓவி மறுத்துக்காட்டார் கையும் தாலை மீசை கண்ணும் போழி மழை ஒழியாரே பெய்யும் இந்த கை எப்படி இருக்குதான் தானா அந்த சிவமே நிலவிய தெருவீதுன்னு போன உடனே அப்பர் சுவாமியுடைய கை அப்படி தானா போயிட்டுதான் கையும் தாலை மீசை இந்த கைகள் ரெண்டு தானா போய் பணங்கி வணங்குதான் கண்ணும் பொ மழை பெய்தனர் இந்த மனம் புத்தி சுத்தமல்லா உருகுதான் பெ சொல்லு மணிவாசகர் ஊன் கெட்டு உள்ளமும் கெட்டு நான்கெட்டவா பாடித்தல் கொட்டாமோ இந்த ஊன் கெட்டு உள்ளமும் கெட்டு நான்கெட்டவா பாடித்தல்லேனும் கொட்டாமோ தன்னையும் மறந்துரும் அது மாதிரி கரணங்களும் உடன் உருகும் பரிவின பேரெய்தும் தரை விசை விழு முன்பழுதரும் இந்த உடம்பு தானா மணங்குதான் தானா எந்திரிக்குதான் தானா மணங்கிருநடம் எதிர்கும்படும் அவர் ஆர்வம் பெறுகுதல் அளவிந்தால் பெருமானி கும்பிடுகின்ற ஆர்வத்தை அப்பிரதிகள் அது என்னால் சொல்ல முடியலப்பா என்று சொன்னார் அப்படி இங்கே வரவாங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால் அந்த மூன்றுகளையும் ஒரே மாதிரி சொல்லப்படுகிறது வல்ல விஞ்ஞானத்துல இந்த மூன்று வரைக்கும் ரெண்டு நாலு தொண்ணூத்தி நாலு மணி ஏழு ஏழை முக்கால் வரை சொல்கிறேன் விஞ்ஞான வளர்ச்சியில் என்ன மூன்றுல வெண்மையும் அதைத்தான் எடுக்கலாம் முனிவர்களை அவங்க நற்பணம் எடுத்தாங்கன்னா முனிவர்களுடைய அருமையான செம்மியனி அது மேல அணிஞ்சிருக்கிற திருநீர் அடாரா தவக்கோலம் என்று அதை மட்டும் காட்டலாம் அதுக்கடுத்து ரெண்டையும் காட்ட முடியுமே எதிரானியே இருக்கையும் அவர்கள் உள்ளம் ஒரே நிறைய சிந்தித்திருந்தது என்பதை போட்டு முடியுமா இருக்க முடியாது நல்ல வேலையா இன்னை வரைக்கும் நாங்கள் கூட அடிக்கடி சொல்வது உடம்பை நிலப்படம் எடுக்கிற மாதிரி உள்ளத்தில் இருக்கிற பண்புகளையும் நிலர்படம் எடுக்க முடியாது வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க தொலைஞ்சுதுன்னு சொல்லுங்களா அதுக்குள்ளே அவங்கவுங்க கடையை கட்டிவிடுவாங்க ஆமாம் இப்போ உள்ளத்தில் இருக்கிற எக்ஸ்ரே வச்சு உள்ளத்தில் இருக்கிற நீங்கள் உள்ளே இருக்கிற தன்மையை நீங்கள் உறுப்புகள் இருக்கிறீங்க உள்ளத்தில் இருக்கிற பண்புகள் எடுக்க வந்ததுன்னு வச்சுக்கோங்க தொலைஞ்சுது இவங்ககிட்ட எவ்வளோ அழுக்கார் இருக்குது எவ்வளோ ஆசை இருக்குது எவ்வளோ குணம் சின்னம் இருக்குது என்று வச்சேன்னு வச்சுக்கோங்க டன் டன்னாக சென்பால மாதிரி வந்துடும் கருவியே வாராது ஒழிக நல்ல வேலையாக புறவுடலையும் அகவுடலையும் எடுக்கின்ற கருவி மட்டுமே விஞ்ஞானத்தால் வளர்ந்தது இனி அகத்தில் இருக்கிற பண்புகளையும் எடுக்கும்படியான கருவி வருமான அந்த கருவந்து அது போல மேல மூலையில் இருக்கிற அறிவு எடுக்கும்படியான கருவி இன்டர்வியூலி கல்லூரி பேராசிரியர் தமிழ் பேரா நல்லா தொல்லாப்பியம் படிச்சிருக்காரா அல்லது வந்து சிலப்பையா படிச்சிருக்காரான்னு அப்படி மூளை வச்சு எடுத்த உடனே எவ்வளவு தொல்நாப்பியம் இருக்கு எவ்வளவு திருக்குள் இருக்குது எவ்வளவு சிலப்பையா இருக்குன்னு இருந்தா தானே எடுக்கும் இல்லேன்னு வச்சுங்க ஒண்ணும் இல்லை நில் எது காட்டின்னு வச்சுங்க சரி சார் போட்டு வாங்க பின்னால் ஆர்டர் வரும் அப்படிதான் சொல்லணும் நீங்க இல்லவா நீங்க போகணும்னு போயிட்டு வாங்க சொல்றதா ஒரு தெம்பு போயிட்டு வர வரைக்கும் போக தம்பி ஆணை படும் அப்படின்னு சொல்லணும் அது போல பொண்ணு பார்த்து வந்து இவனுக்கு கொடுக்கலைனா கூட பாத்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் பொறுத்துங்க நாங்க எழுதுறங்க ஜாதம் எல்லாம் பார்த்துன்னு சொல்லுங்க குடுக்கலன்னு எழுதப்படாது சொல்லப்படாது வாராமல் இருப்பது வரைக்கும் நல்லது எனவே அருவி வந்த கண்களும் கொண்டு அவன் இருக்கு மாதவர்க்கு தந்ததால் அறன் கையிலையும் தனது எப்படி இருக்காருன்னா முதல்ல அந்த வெந்தையொழி வெண்மையினாலே புரச்சூடல் இனி உள்ளம் அசிவற்றிருப்பதினாலே அகச்சூடல் அந்த அகைச்சூழல் எப்படி அசைவற்றிருக்கிறது எப்படி பார்த்து தெரியும் என்று சொன்னால் கண்ண வருகிற அறிவியினால் மீட்ப மீட்பாட்டினால் என்று இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக எண்ணி அங்கு இருக்கிற முனிவிரதம் பெருமை எல்லாம் சொன்னார் நமக்கு மிக அற்புதமான பகுதிகள் இவையெல்லாம் என்பதை நாம் பார்க்கலாம் இனி நிறைவாக பத்தா ஏழாவது பாட்டில் வந்து விட்டார் இந்த கைலை மலை எங்கெங்கெல்லாம் போகப்படுகிறது கைலை மலை எவ்வுலகம் எல்லாம் போடப்படுகிறது செய்ய நாகமும் பையமும் அச்சிலம்பு செய்ய நாகமும் பையமும் என்ற இது ரொம்ப குறைவாக தான் வரும் விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் போடும் தான் சொல்றது உண்டு நாகம் நாகலோகமும் இந்த வையகமும் இந்த இரண்டும் போடும்படியான இந்த மலை என்று முடிக்கிறது திட்ட நாக நாகம் நாகலோகத்தை சொன்னாரையா இப்படி நீங்க ஒன்று பெரிய பாலத்தில் கூட நாகலோகம் பாராட்டும்படியா எல்லாம் கிடையாது விசும்புள்ளார் பாதலத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கடிய பெருமாள் எமக்கடிய பெறார் என்று நாகலோகத்தில் நாகனீல் நகரோடு நாகநாடனோடு போகம் நீல் புகழ் மண்ணும் புகார் நகர் அது தன்னில் எங்க பூம்புகாரை யாரு போட்டு தெரியுமா நகரோடு நாகநாடாத பின்னால் இருக்கிற நாகங்கிறது நாகலோகம் இந்த நாகலோகமும் பாராட்டும் முடியான எங்கள் பூங்குகா நாகனில் நகரோடு நாகநாடாத நிகர்வன் கை மாநாய்கன் குலக்கொம்பு வையால் கண்ணையை அறிமுகப்படுத்தும் போது மானாகின்றார் இங்கே அடியார்க்கலான்னு ஒரே எழுதினர் சிலப்பதி ஆறு உரை அரும்பது உரை ஆசிட்டு ஒருத்தர் அவர் யாருன்னு தெரியல அது சில சொற்களுக்கு மட்டும் ஒரே எழுதினர் பெயர் தெரியாம இருக்கு ஆனால் அருமையான பேராசிரியர் இனி பெயர் தெரிகின்ற பேராசிரியர் அடியார்க்கு நல்லாருன்னு அடியார்க்க ஈரோடுல இருந்து கோவை போனீங்கன்னா ஈரோடுல இருந்து விஜயமங்கைன்னு ஒரு இடம் அது எல்லா வண்டி நிக்காது இறங்கி இந்த இடம் தான் அடியார் கிள்ளார் அடியார் கிள்ளார் ஒரு பெரியவர் அவர் எழுதினார் இதற்கு உரை நாகனில் நகரோடு நாகநாடாத போகம் நீல் புகழ் மண்ணும் புகார் நகரது தண்ணில் எங்களுடைய கும்புகார்ல இந்த நாகநாடும் சொர்க்கமும் நாகலோகமும் பாராட்டும்னர் அதுல பின்னால போகம் நீள் புகழ் மண்ணும் புகார் போகம் புகழ் ரெண்டும் சொன்னார் இவர் என்ன பண்ணாரு எங்கே போகம் இருக்கும் எங்கே புகழ் இருக்கும் என்பதை பார்த்து இந்த சொர்க்கத்திலே போகம் இருக்குமா இந்த நாகநாட்டில் புகழ் இருக்குமா எதில் நிரல் என்று குறை இளங்கோடிகளாக போன் பண்ணார் தொலைபேசியில் போன் பண்ணார் இளங்கோடியில் எப்பொழுதோ பாடினார் இவர் பின்னால பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து எழுதுகிறார் கூட எப்பவும் முன்னே எழுதுன அந்த அருமையான சிலப்பு யாரத்திற்கு இவர் மிக பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் வந்தாருக்குள்ளார் இதை எதிர் நிறைய வைத்து ஸ்வர்க்கம் என்பது போகத்துக்கு பெயர் போனது நாகநாடு என்பது புகழுக்கு பெயர் போனது என்று எழுதினார் எதிர் நிறை என்று எங்க மாதிரி இருக்கிற எழுதி தொடரவேப்படாது தொட்ட என்ன எழுதுனா போகம் போகமும் நீழ் புகழும் நீண்ட புகழும் மண்ணும் பொருந்தியிருக்கும்படியான எழுதிட்டு பூர்வம் அவ்வளவு தான் இது எழுதினால பெரிய நோபல் பண்ணு கொடுக்கிட்டு இருக்குங்களா இந்த ஒரு சிறு விதி எழுதினாலும் ஆகவே அந்த நாகலோகமும் செய்ய நாகமும் பையமும் புகழ்வதாக ரொம்ப அருமையான அமைப்பு இருக்கிறது இங்கே மலர்கள் எடுத்து வழிபாடு செய்கின்றவர்கள் நிறைய இருப்பார்களாம் அந்த மலர்கள் எங்கெங்கெல்லாம் எடுக்க வேண்டும் என்பதை ஒரு குறிப்பு அந்த குறிப்பு மட்டும் இப்போ மலர்கள் ஆண்டவனுக்கு எடுக்கிற மலர்கள் எங்கெங்கெல்லாம் எடுக்கணும் சேக்கலார் முதல்ல சொன்ன அதை அப்படியே பின்பற்றி வர சொன்ன நான்கிடங்களில் இருந்து மலர்கள் எடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் மரங்களிலிருந்து வருகிற மலர்கள் இனி கொடியிலிருந்து வருகிற மலர்கள் இனி தரையிலிருந்து வருகிற மலர்கள் இனி நீரிலிருந்து வருகிற மலர்கள் நீர் இப்ப நீரில் இருந்து வர்ற மலர்கள் தாமரை குவலையெல்லாம் தரையிலிருந்து வருவது இந்த மறுக்குழுந்து இதெல்லாம் இந்த படர்ந்து வருது பாருங்க படர்ந்து வர்றதெல்லாம் அப்புறம் கொடியிலிருந்து வருவது மரத்திலிருந்து வர்றது இந்த பன்னீர் பூ கூட என்ன பண்ணுவான்னு கேட்குறேன் அந்த மரத்தை அப்படி இப்படி குழுக்கினா அது பாட்டு கொட்டும் கீழே எடுத்துவாங்க ஏன்னா மரத்துல ஏறவும் கூடாது எந்த மலரை நாம் பெருமானுக்கு அணிவிக்க போறோமோ அந்த மரத்துல ஏறதா நம்ம கால் வைக்கிறதா தப்பு ஆனா மலரும் மேல இருக்கு என்ன பண்றது இப்படி உலுக்கி விட்டா கொட்டும் பூ அதை எனவே நால்வகை மலர் கொண்டுபடி பாடு செய்தல் என்பதை சேர்க்கலா பெருமான் முருகநாயனார் வரலாறு சொன்னார் அதை அப்படியே பின்பற்றி என்னுடைய பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அற்புதமாக கோட்டு மாமலர் கோடுனா மரம் நீல மலர் நிலத்திலிருந்து வர மலர் குண்டு நீர் எடுத்து காட்டு மாமலர் தண்ணியிலிருந்து வருகிற மலர் கோடி மலர் கொண்டு இந்த நான்கு விதமான மலர்களையும் கொண்டு இவர் இந்த முனிவர்கள் எல்லாம் அழுது கொடுத்து ஆண்டுவனுக்கு அணிகிறார்கள் என்று சொல்லி மர்தனமாக பாடினார் இப்படிப்பட்ட தெற்க இலாயத்தை நாம் இப்பொழுது கண்டுபிடிவோம் எனவே வழிபாடும் சிறந்த ஒலிகளும் நல்ல முனிவர்கள் சூழ்ந்திருந்து நம்மை இடையரா தம் உள்ளத்தை பெரும்பான்மையில் செலுத்துகின்ற அந்த அன்புடமையும் இவையெல்லாம் இருக்கின்ற மலைதான் தெற்க என்று சொல்வார் இப்போ இந்த தெருக்க சிறப்பு என்பது நிறைவு பெற்றோம் வரலாறு ஒரு பகுதி இது தனியாக கூட என்ன வேண்டாம்னு முதல்ல நினைத்தா அவன் மேலே இருக்கட்டும்னு நினைத்தோம் என்று கேட்டால் புராணம்னா என்ன ஓரளவு அதெல்லாம் தெரியத்தான் வேண்டியிருக்குங்களேன் பொதுவாக கொஞ்சம் தெரிஞ்சவங்க என்னன்னு கேட்டால் பதினெண்டு புராணம்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் புராணம் பதினெட்டு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எண்ணிப்பாங்க இந்த புராணம் என்பதற்கு நேர் பொருள் என்ன என்று கேட்டால் பழமையான செய்தி அவ்வளோதான் புராணம்னா பழமையான செய்தி அப்ப பழமையான செய்தி என்று சொல்லிவிட்டார் புராணம் என்று சொல்லிவிட்டோம் இந்த பெயர்ல முத முதல் இருந்திருக்கு பிறகுதான் வந்தது இறையனார் கலவியல் ஒரு நூல் அந்த நூலில் போற போக்களை எழுதினார் இடைச்சங்கத்தாருக்கு என்ன நூல் இடைச்சங்க என்ன நூல் இருந்தார் இடைச்சங்கத்தாருக்கு நூலாயிற்று அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் இசை நுணுக்கமும் ஆம் என்று எழுதினார் அப்ப மாபுராணம் பூதபுராணம் என்று ரெண்டு புராணம் இது ரெண்டு பக்கா இலக்கணத்தை பற்றி சொன்னது ஆனால் என்ன இலக்கணம் சொல்லியதோ தெரியாது எனது ரெண்டு ஒன்று எனவே இலக்கணத்தை பற்றி சொன்னதுதான் புராணம் என்ற பெயரில் முதல் முதல் இருந்திருக்கு இடைச்சங்காலத்தில் இருந்திருக்கு அதன் பிறகு இறைவனை பற்றிய செய்தி வந்து இறைவனை பற்றிய செய்தி பிராணம் இப்ப நம்முடைய பன்னிரோ திருமுறைகளிலே சிவபுராணம் என்ற ஒன்று வேற எந்த பன்னெண்டு திருமலை வேற சிவபிரானுங்கிற மாதிரி பிராணம் பேர்ல இல்லவே இல்லை இல்லைங்களா முதல் மூன்று திருமுறை எல்லாம் பண்ணோட அடுத்த மூன்று அப்படித்தான் அடுத்தது ஒண்ணு அப்படித்தான் திருவாசகம் இது சிவபிரான் இருக்கு திருக்குவையார் பேச்சு பின்னால ஒன்பது திருவிசிப்பா திருப்பல்லான்னு பேச்சு இல்லை பத்து திருமந்திரம் பதினொன்னு திருமுக ஆட்டுப்படி காரைக்காலமையார் பிறந்தாலும் பன்னெண்டு நம்ம பெரியபுரா இந்த புராணம் சிவபுராணம் என்று இருப்பது பன்னிரண்டு இந்த ஒன்னே ஒண்ணுதான் அதற்கு புறையெழுது வந்த பெரியவர்கள் சிவபெருமானின் அனாதியான புகழ் என்று சொல்றம் என்பதற்கு அனாதி ஏன்னா அவனுடைய புகழ் கீபி கே முட்பட்டதல்ல ஆதி மந்தம் இல்லாதது அதனால அனாதியான என்று அப்ப அவனுடைய புகழும் செயல்கள் எல்லாம் என்னைக்கு சொல்லுதுன்னா இன்னைக்கு தோன்றிட்டு கிடையாது பாருங்க எடுத்து பாருங்க சிவபுராணம் நல்லா தெரியல இருக்கும் சொல்றேன் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய்பாயும்பில் என்கிறார் அவ ஆக்குவதோ காப்பதோ கரப்பதோ இன்னைக்கு நேரம் நடக்குது பழமையான காலம் ஆகவே அவனுடைய செயல்நிலைகள்ல பழமையான செயல்படு எடுத்து போவது அதுபோல குணங்கள்லேயும் அப்படித்தான் இருக்குது அவனுக்கு இருக்கிற குணம் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நாற்றத்தின் நேரியாய் நல்ல மலர்ல இருக்குது அந்த மணலில் இருக்கிற ஒரு நாட்டம் இருக்குது அந்த நாற்றத்தை விட இன்னும் நேர்மையாக இருக்கிறான் அதெல்லாம் குணம் எனவே சிவபுராணம் என்பதில் சொல்லப்படுகின்ற என்னன்னு அவனுடைய குணங்களும் செயல்களும் மிக பழமையான காலத்திலிருந்து அமைப்பை சொல்லப்படுகிறார் அது சிவபுராணம் இப்போ நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம்னு கேட்டால் புராணம் என்றது முதல் முதல் இலக்கணத்துக்கு பேராக இருந்திருக்கு அது ரெண்டு ரெண்டு நூலும் கடைகிலே போடுது இனி பின்னர் பெருமானை பற்றியது தான் வந்திருக்கிறது அதில் வருகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நூலில் சொன்ன சொன்னால் சிவபுராணம் தான் முன்னே அணிவாசி தான் முன்னே அப்புறம் பெரிய புராணம் திருவிழா புராணம் கந்தபிராணம் இதெல்லாம் அப்புறம் பிறகு பிறகுதான் அப்படி வந்திருக்கிறது இது இப்படி இருக்க தமிழ் இது வட என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த புராணம் என்றே ஒன்று இது ஒரு நூல் ஒன்றை இப்பொழுது இந்த ஆண்டு வெளியிட்டோம் தர்மிய ஆலயத்தில் ஒழுக்கம் என்று அதிலே பற்றி இந்த வேதம் எது எடுத்தாலும் என்ன பண்ணோம்னு கேட்டா எல்லாம் வேதாகம் பிராணம் அப்படி இதிகாசம் அப்படின்னு முடிச்சிடும் இல்லைங்களா எந்த ஒன்றும் செயின் எங்க இருக்குன்னு கேட்டா அங்கிருந்து வர்றது எங்க வேதாகம பிராணங்கள் இருந்து அப்படின்னு சொல்லிடுவோம் வேதம்னா என்ன ஆகம்னா என்ன பிராணம்னா என்ன உபநிடம்னா என்ன தெரிய வேணாமா தெரிய வேணாமா நம்ம செய்திகள் தெரியாமல் இருக்கிறதா அதுக்காக வேதம் என்றால் என்ன ஆகவம் என்றால் என்ன உபனிடம் என்றால் என்ன பிராணம் என்றால் என்பதை பற்றி சிறிதாக சிறு சிறு தலைப்புகளில் வளர்க்கப்பட்டிருக்கு அந்த வழக்கத்தில் புராணத்தை பற்றிய செய்தி மட்டும் இப்பொழுது மற்றதெல்லாம் இப்பொழுது நாம் நினைக்கல அதில் சில செய்திகள் மட்டும் நம்ம நினைக்கணும் அதாவது வேத காலத்திற்கு முன்பேயே இப்படி வடமொழியில் மூன்று சொன்னாங்களாம் வேதம்னு ஒன்று இதிகாசம்னு ஒன்று புராணம் என்ற ஒன்று அவங்க நூலை பிற்பிச்சிட்டாங்க வேதம் நான்கு மறைகள் வேதம் சாம வேதம் எல்லாம் தெருது இதிகாசம் என்பது என்ன கேட்டீங்கன்னா இதிகாசங்கிறது ஒருவரை பற்றிய வரலாறு இதிகாசங்கிறது ஒருவரை பற்றிய வரலாறு இப்ப ராமாயணம் இதிகாசம் பாரதம் இதிகாசம் அது ஒருவர் நூற்று வரும் ஒருவர் கட்சி ரெண்டு தானே சுவாமி அண்ணன் தம்பிக்கு உள்ள அதுல நூறு பேர் இருந்தானே ஆயிரம் லட்சம் பேர் ஆகவே அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒருவரை ஒரு இனத்தவரை பற்றிய வரலாறு புராணம் என்பது பலரை பற்றிய வரலாறு அப்போ வேதம் என்பது மந்திரங்களாக அமைந்திருப்பன அடுத்து வருகின்ற இதிகாசம் என்பன ஒருவரை பற்றிய செய்தியாக இருக்கும் புராணம் என்பது பலரை பற்றிய செய்தியாக இருக்கும் இந்த மூன்றில் எது செல்வாக்கு பெற்றதுன்னு கேட்டால் புராணம் தான் அவங்களுக்கு செல்வாக்கு பெற்றது ஏன் அப்படின்னு கேட்டால் கதையாக இருக்குது பலரை பற்றிய வரலாறாக இருக்கு பக்தியை பற்றியதாக இருக்கு இந்த மூன்று நாளும் அந்த வேத இதிகாசத்தை விட புராணங்கள் செல்வாக்கு பெற்றன இதெல்லாம் அந்த வடமொழிவாளர்கள் சொல்கிறார்கள் அப்படி வந்த புராணங்கள் தான் பதினெட்டு என்றும் அதுல சிவபெருமானுக்குரியம் திருஷ்ணுக்குரிய புராணம் அக்னிக்குரிய பாகுபாடு செய்து அந்த புராணங்கள் எல்லாம் என்ன கூறுகின்றன என்பதையும் சொல்லி இருக்கிறான் ஒண்ணு திடீர்ல எல்லாம் வர முடியாது கண்ணு கட்டி காட்டுவற்ற மாதிரி சொல்லியிருக்கிறான் அப்படி சொன்ன பகுதிகளெல்லாம் பல அதை பற்றி ஒன்று ரெண்டு நான் சொல்றேன்